ிாத்தய தோத்திரவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமையே மோகலிலம் புதித்தி நேதம் சோத்தவியுத்தன் கமயத்தினுடைய ஃபலன உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை அனுஷ்டித்தவர்கள் பிறகு ஞானயோகத்திற்கு தகுதியுடையவர்களாகி மாறி ஞானயோகத்தின் மூலம் ஞானத்தை பெற்று முக்தியை அடைகிறார்கள் என்று சொன்னார் இங்கு அதுக்கான பக்குவம் எப்படி வரும் என்பதை பற்றி சற்று வர்ணனை பண்ணுகிறார் யதா எப்பொழுது தே உன்னுடைய புத்திஹின்னு சேர்த்துக்கணும் எதா புத்திஹி எப்பொழுது உன்னுடைய புத்தியானது மோக மோகம்னு சொன்னா நான் யாருங்கிற உண்மை சரியா புரியாமல் இருக்கிறதுக்கு பேர் மோகம்னு பேர் இந்த இடத்துல ஆத்மா அனாத்மா அவிவேகான்னு அர்த்தம் சுருக்கமா சொன்னா அஜானம் ஆத்மா அஜ்யானம் நான் யாருங்கிற உண்மை தெரியாதது உடம்ப நான்னு நினைச்சுன்னு இருக்கிறது கலிலம்னு அழுக்குன்னு அர்த்தம் எப்பொழுது உன்னுடைய புத்தியானது அவிவேகம் அல்லது அஜ்யானங்கிற அழுக்க வியதி தரிசியை கடக்குமோ அப்படின்னா அர்த்தம் எப்போ உனக்கு விவேகம் சரியா வேலை செய்யுமோ அப்படின்னு அர்த்தம் கர்மயோகத்தை நன்றாக செய்பவனுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் தனக்கும் இருக்கிற வேற்றுமையை நல்லா பிரிச்சு புரிஞ்சிக்க முடியும் கர்மயோகம் செய்யாதவனுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் தனக்கும் இருக்கிற வேற்றுமையை சரியா பிரிச்சு புரிஞ்சுக்க முடியாது ஆஹ் கர்மயோகம் செய்கிறத்துனால நமக்கு விவேகம் வருகிறது என்பதை பகவான் இங்கே சொல்ற எப்போ உனக்கு வந்து புத்தியானது இந்த அவகத்தை கடந்து போகுமோ எத்தி தரிசியசி நன்றாக கடக்குமோ அப்படின்னா உனக்கு எப்போ நல்ல விவேகம் வருமோன்னு அர்த்தம் அது கர்மயோகத்தினால வரும் ததா அப்பொழுது ஸ்ரோதவ்யசிய ஸ்ருதஸியச்ச நிர்வேதம் கந்தாசி ஸ்ரோதவியஸா கேட்க வேண்டிய விஷயம் ஸ்ருதஸ்தியன்னா கேட்ட விஷயம் நிர்வேதம்னு சொன்னால் வைராக்கியம் அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதாவது இதுவரைக்கும் கேட்டது கேட்க போகிறது எல்லா விஷயத்துலேயும் உனக்கு பற்றற்ற தன்மை உண்டாகிவிடும் ஆக இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற எப்படி குடும்பம் நடத்துறது எப்படி அப்புறம் புண்ணியத்தை சம்பாதிச்சு இந்த உலகத்தில் சுகத்தை எப்படி விருத்தி பண்ணுறது மேல் லோகத்தில் எப்படி சுகத்தை விரத்தி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் உனக்கு அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கையில நீ அனுபவிச்சது அனுபவிக்க போற விஷயம் எல்லாத்திலுமே உனக்கு வைராக்கியம் என்கின்ற பற்றற்ற தன்மை வந்துவிடும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் வள்ளுவர் சொல்றார் அந்த வைராக்கியம் வந்துருங்கிற எப்ப உனக்கு விவேகம் வருமோ அப்ப உனக்கு வைராக்கியம் வருங்கிற இது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முக்கியமான தகுதி அந்த தகுதிய பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் கர்மயோகத்தினுடைய பிரயோஜனம் விவேக வைரா என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உபதேசம் மேலும் உள்ள ஸ்லோகங்களுக்கு நாளைக்கு அர்த்தம் பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிவோம் புத்திர் வியதி தரிஷ் தந்தாசி நிர்வேதம் ஓம்காரானந்தர் அவர்களுடைய